இப்படி வருகிற உத்தி இருக்கே ரொம்ப சிறப்பு வருகின்ற ஒரே ஒரு நூல் ஆனதான் அவர் வணங்க ஏனெல்லாம் யார் என்று கேட்க இன்னார் என்று சொல்ல அப்படியானால் அவர் சென்று வந்த வரலாற்றை சொல்லுக என்று சொல்ல இதோ அவருடைய கதை என்று ஆரம்பிக்கிறார் இந்த செய்தி சொல்ல அப்ப சொல்லும் போது இந்த ரெண்டு பேர் பெண்களையும் நோக்கி அந்த சந்தர்ப்பம் ஏற்படுது அவரும் நண்பனத்துக்கு போய் வருவார் அந்த பெண்களும் அந்த நண்பனத்துக்கு போவாங்க அந்த ரெண்டு பேரும் அம்மாவுக்கு பணி செய்தவங்க இவர் ஐயாவுக்கு பணி செய்தவங்க பெருமானுக்கு பணி செய்தவர் இவர் பாட்டுக்கு ஒரு வேலை போவார் அவர் பாட்டு வருவார் ஒரு நாள் ஒரு நாள் இவங்க ரெண்டு கணம் அந்த நேரம் அந்த ஒரு கணத்துக்கு பிறகு மீண்டும் மாறி போயிட்டு வந்துட்டாங்க அது மாதிரி பார்த்தார்களே ஏன் என்று கேட்டார் மாதவம் செய்த தென் திசை வாழ தீதியாத்திரு தொண்ட தொகை தர அவர் மேல் மனம் போய்க்கிடே கதையா இல்ல இதெல்லாம் என்னென்னமோ பாட்டு பேசுறாங்கன்னு கேள்வி சட்டிமண்டலத்துல அப்ப கைலாயத்திலையும் காதல் தானாட்டு இருக்க ஏழு அழிஞ்சுக்கு விட மாட்டான் ஒன்னு மூணு படி படிச்சுட்டு முழுமையை நம்பு இல்லைன்னு தூக்கி அழிச்சிட்டு முழுமைய வேணாம்னு பெரியார் கைலாயத்துல காதல் கைது இந்த பாட்டுல இந்த புராணத்துல இந்த பாட்டைய விட்டுற மாதவம் செய்தி செய்வாழ் தொண்ட தொகை மேல அவர் போக்கிட காதல் காட்சியில் நன்னார் என்னைக்கு நிகழலப்பா இதற்கு முன்னும் இல்லை பின்னும் இல்ல இன்றுதான் நடந்தது ஒரு பெரிய பின்னணி இந்த தென் திசையானது செய்த புண்ணியம் ஒன்று அந்த புண்ணியத்தின் பயனில் தென் திசை அனுபவிக்க வேண்டும் ஒன்று திருத்தொண்ட தொகையின் ஒரு அருமையான நூல் மக்களுக்கு கிடைத்து பக்தியில் சகிக்க வேண்டும் அது இந்த உருவத்தால கிடைக்கணும் கரா ஒருத்தருக்கு அது காரணமா இருக்கணுமில்ல ஒரு காரணம் இருக்கு விடுதலை சொன்னாலும் கூட ஒரு காந்தியில் முழங்காலி ரத்தம் யுத்தம் நாமக்கெல்லாம் அதுபோல இந்த தீவிலா திருத்தொண்ட தொகை என்ற ஒன்று வெளிப்படவும் இந்த ரெண்டு பின்னணிக்காக தான் இப்படி வர இவரும் காண பத்தார்கள் என்று சொன்ன வராது ஒரு கணம் பண்ணி பெருமான ஒரு நாள் உட்கார்ந்து அன்னைக்கு திருவானந்தான் போய் கேட்டாங்க என்ன அப்ப சுவாமிக்கு என்ன காரணம் பேசாம இருக்குன்னு உடம்பு உடம்பு கட்டுப்படுவதுன்னு அவரா சிரிக்க கிரிக்கி அடங்கினர் போய் கேட்டாங்க என்ன சுவாமி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நானும் ரெண்டு மூணு வரை வந்தோம் கேக்கும் போது இன்னும் அதிகமா தானே சிரிப்பாச்சு வேணாம் சிரிக்கு வேணாம் இது என்ன நினைச்சேன்னு கேட்ட எல்லார் கண்ணனையும் இறைவனுக்கும் தெரியாம ஒரு காரியம் செய்த நினைச்சேன் இறைவனுக்கு தெரியாம ஒரு காரியம் மனசினாலும் செய்ய முடியும் நினைக்கிறேன் நினைச்சேன் எல்லாரும் அந்த வானொலி இதுங்கிற மாதிரி இருக்க மாதிரி கொஞ்சம் கூட காற்று கூட உள்ள நுழையாத மாதிரி நல்ல ஒரு ரூம் வச்சுக்கிறது அந்த அறைக்குள்ள போய் உட்காந்து அந்த தாத்தா கண்டுபிடிக்கும் அடைச்சிக்கலாம் வேற யாருமே இல்லாம இருக்கலாம் காத்து கூட வராம இருக்கலாம் ஆனாலும் அங்கேயும் தெரியுது யார் என்னென்ன நினைக்கிறார்களோ அந்த நினைக்கின்ற நினைப்பை எல்லாம் அவர்கள் உள்ளத்துல இருந்து உடனே அருதி என்று இருந்து அருகின்றா என்று இப்பதான் தெரிந்தது தெரிந்த பிறகு ஒரே வெக்கப்பட்டுட்டேன் இந்த ஒரு விஷயம் தெரியாம போயிட்டு நானும் எத்தனை தீய காலங்கள் எண்ணி இருக்கிறோம் ஒரு பதிலும் தெரியாது நினைச்சும் கரிசியல் அவனுக்கு தெரிய மாட்டிருக்கேன் நீ பேச வேணா நீ நினைக்கிறது என்ன நினைக்கிறேன் அத்தனை நினைப்புகளை உடன் நீ இருந்து அறிவி என்று கூடவே இருந்து நீ அறிவாய் பெருமானி என்று கருதி மனநிலை தவிரது தெரியும் அங்க இருக்கிற கைலாயத்துல ஒரு ஆளுக்கு தெரியாது ஆனா ஒரே ஒருவருக்கு தெரியும் யாருக்கு பெருமானுக்கு தெரியும் பாப்பா என்ன அப்படின்னா பெருமானே ரெண்டு பெண்கள் மேல கொஞ்சம் விருப்பம் இருக்க மாட்டிருக்கு அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோய்னி என்றார் அதனால் நீப்பா மண்ணுலத்துல போயிரு அந்த பெண்களும் மண்ணுலத்துல ரெண்டு பேர் உங்க இந்த விருப்பம் அங்க நிறைவேற்றி கொண்டு வரலாம் அப்படி சொன்னதான் சுந்தர பெருமான் மையல் மானுடமாய் மயங்கும் வழி இங்க இருக்கிற வரைக்கும் சிந்தனை இருக்குது ஆனால் நான் தீவிரத்துக்கு போனேன்னு சொன்ன அந்த சிந்தனை சிந்தனை வருமே தவிர இந்த அருளியல் சிந்தனை வராது கைராய் சிந்தனை வராது அதுபொழுது நீ தான் தடுத்தார் கொள்ளும்னு கேட்டார் என்னப்பா நான் வந்து மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயே தடுத்தாந்த அருள் செய்வேன் என்ன சொல்லுது உயிர் எதை சாருகிறதோ சார்ந்தது என்று சொல்லுது ஏழா எதை கைலாயத்தை பெருமானை விட்டு பிரியக்கூடாது அதே ஆன்மாதான் இங்க வந்து சிவாச்சாரியார் பிள்ளையா வந்து கல்யாணம் ஆரம்பிக்கும் போது நான் என்னுடைய அடிமைங்கிறார் வந்து நீ யாருங்க நீ ஒரு சிவாச்சாரியார் நான் ஒரு சிவாச்சாரியார் மூளை இருக்க கீழ்பாக்கி தள்ள பாவ அப்படிங்குறது ஏன் இந்த ஒலியல் சார்பு வந்தவன் இந்த ஒலிகள் சார்பாக இந்த ஆன்மா இருக்கு அங்க அருளியல் சார்பு இருப்பது அருளியல் சார்பு இருக்கு இளமை காலத்துல பெரியவங்களோட நல்லவங்களோட சேருங்கடா தீயவர சேரக்கூடாதுடா நல்லதே படிங்கடா கெட்டத படிக்காதீங்க ஒளியும் ஒளியில நல்லத பாருங்கடா கெட்டத பாக்காதீங்க திண்டுக்கல்ல இருந்து பத்து வயசு பன்னெண்டு வயசு பையன் பட்டாணி கடைக்காரன் பார்ப்பதோ கேட்பதோ பழகுவதோ நல்லதோடவே பழகு திருவள்ளுவர் நட்பு நட்பாறாய்தல் தீ நட்பு நட்பு நட்பு அடார அடார நட்புக்கு பதினேழு அதிகாரம் பெரியடல் மாசம் பதினஞ்சாம் தேதி கடை கட்டி படிக்க விட்டுறோம் யூனிவர்சிட்டி தேர்வுகள் அப்போ பேப்பர்ல தேர்வு நடக்கும் நீங்க நாங்க வந்து ஜூன்ல கடைசியில் கல்வெட்டு தந்துடுவோம் ஜூலைல தான் பாடம் தொடங்குவோம் ஜூலைல பாடம் தொடங்குனா நாள் ஒரு வாரம் வரைக்கும் தொண்டை சரி வராது ஒரு கல்வி பழக்கத்தின ஒரு முதுகுல அடிச்சாங்கிறதுக்காக அன்னைக்கே போய் சொல்லி தொலைக்காமே அது அப்படியே மனசுல வச்சிருந்து இந்த நேரத்துல கொண்டு போய் விட்டாலையா அரசியல் வரும் போது ஆமா விட்டாரு வருவாவி சிரிப்பியா இவதான் சொன்னாலும் கூட அந்த சிரிக்குமே ஒன்னு அடந்த விளாச்சு அதுக்கு கூனி ஒழிக ரெண்டையும் சேர்றான் கைகேஇ கூனி ஒழிகன்னு சொல்லிட்டு வந்தான் சம்பர் பிள்ளையே வந்தார் என்ன தம்பி தார் சட்டியும் கையுமா அப்படின்னா சுவாமி உங்களுக்கு தெரியாத அந்த கைய பாருங்க கையே ஓழிக வந்து இல்லைன்னு சொன்ன அரசியலை வந்து ஏத்துக்காம இது ஏத்துக்கிட்டு இருந்தான் காட்டில இருக்கிற ஒரு குகங்கிற ஒரு ஆள் நல்ல ஆளு சொல்லி இருக்குமா திங்கமல்ல திங்கமல்ல ஏண்டாணிச்சு ஏண்டா போறேன்னு அந்த முன்ன போன அண்ணப்பா என்ன என்ன சொன்னா தெரியுமா தோடன்னு சொன்னாப்பா தோழன்னு சொன்னா அது ஒண்ணு போது நீ அதுக்காக போறாருங்க தோழமை என்றொரு சொல்லிய சொல் ஒரு சொல்லூ இனி நான் இருந்து அவனுக்கு சொந்தம் சொன்ன ஏடமை இறந்த இன்னொரு ஆளு அண்ணனை காட்டி கொடுத்தா கூட தாமுமான பையன் சுக்கிரீவன் ஒரு ஆள் அவனை தெரியுமா உனக்கு தெரியாது சுதீஷன் ஒரு ஆளுவா ஒரு நாட்டுல வந்து ஒரு நல்ல உள்ளங்களை அறியவும் தீமையை நீக்கவும் எது காரணமா இருந்தது இந்த கூலி வத்தி வச்சதும் அத வந்து கையை கேட்டதும் தான் அல்லவா இல்ல என்ன நடக்குமா ஆரக்கர் பாவமும் அல்ல வரி ஆறமும் துறக்க இதுவரையிலும் அந்த அறக்கர்கள் இருந்தார்களே அவர் செய்த தவத்தினால வாழ்ந்தான் இப்ப செய்த அவனுடைய பாவத்தை அணிவிக்க வேண்டிய காலம் வந்தது ஒன்று அல்ல வரி எத்திய அறமும் தேவன் இதுவரைக்கும் தீமையினுடைய பயன் அணிவிச்சாங்க இனிமே நன்மையின் பயன் அணிவிக்க வேண்டிய காலம் வந்து இது ரெண்டு வந்து உந்தியதுனால நல்ல அருள் துறந்தி இப்பொழுது அந்த அருளை நீக்கி கேட்க ஆரம்பித்த தூய்மையான மொழிய பேசுகிறவ நல்ல பக்குவமான பெண்ணு தங்கமான பெண் அவளுடைய அந்த இரக்கம் இல்லாமையினால் இந்த நாடவாம நயவன் தான் என்றெல்லாம் கேட்டானே அப்படி இல்லை என்று அந்த தூமொழி மடமானுடைய இரக்கம் இல்லாமதான் இவ் ஊடகங்கள் பறக்கும் தொல்போகி புகரிணி பருகின்றதுவே அவருடைய இரக்கமின்மைதான் இன்றைய ராமாயணத்தை நாடு முழுதும் கருது தந்தை தாய் வாக்கியபரி பாலனம் செய்தவன் தசரத ராஜகுமாரன் அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்டதுல ஒருத்தன் உண்டு அது ராமன் தான் என்று சொல்லும்படியான ஒரு அருமையான பாத்திரத்தை படிச்சதுப்பா அப்படின்னா அதுதானே எனக்கு தெரியல இவன் தான் தார் சட்டி வாங்கினான்னு இவன் சார் எழுதுன்னு சொன்ன ரெண்டு பேரும் தாரிசட்டியை போடுங்கடா நீ எழுதாதீங்கடா கைகை வாழ்க்க ஆகவேதான் இங்கே இந்த இரண்டு பெண்கள் வர இவருடைய தொகை தர பொதுவா அவர் மேல் மனம் போக்கிட இரண்டு நீ எழுதனாலே அப்படியா இருந்தாலும் இதுக்கு ஒரு பட்டிமன்ற ஆள் கேள்வி கேப்பான் என்னன்னு கேட்ட ஆமா ஒரே தப்ப கட்டு இது அதுக்கு மது சொல்லணும் அதுக்கு மது சொல்லணும் போனா அப்புறமே சொல்லணும் போனா அப்புறம் இதுலயே போடும் இதுலயே போடுமே தவிர நல்ல செய்தி சொல்ல மாட்டான் அதனாலதான் போடாத முடியாத எதனால அவங்களுக்கு சொல்றோம் கேட்டா கைகி இதுவரையிலும் தன்னுடைய அந்த ராமனி தன்னுடைய பையன் நினைச்சுவார் இப்ப ஒரே ஒரு நேரத்தில் தான் அதை அது மாற்றிருக்கா ஆகலால் இது நம்ம வந்து பின்னணி காரணம் உண்டு சொல்றோம் எப்பமே மூத்த பிள்ளை சக்தி பிள்ளைங்க சமாளிக்க அதே போல சுந்தரம் வந்த ரெண்டு பெண்களும் எப்ப போனாலுமே கட்டு நடத்தும் என்றும் போதும் இல்லை ஆனால் ஒரு காலம் கண்டார் அதனால் பின்னணி ஒன்று கட்ட ஆகும் கேட்டா தீமையே செய்யறவங்க ஒரு தீமை செஞ்சா சப்ப கட்டன்னு நன்மையே செய்து வருகிறவன் அப்படி பண்ண இடது பக்கமே போவான் சார் ரெண்டு பேர் நாலு பேர் தலையடுத்து அவனுக்கு தான் சொல்லணும் ரெண்டு பேரும் கை காலம் வச்சுக்கிட்டே அவனுக்கு போய் வந்து தலையெடுத்துக்கூடாது பயன்படுத்தணும்னு என்று எழுதுபுறம் போய் நான்கு பேர் வந்தால் கூட இறங்கி வெள்ளோட விளக்கோட நிதானமா ஒரு பையன் போறவன் தினமும் இதே வேலையா இருந்தான் அவனுக்கு ஊரு இந்த திமுருன்னு பெயர் ஆகவேதான் அங்கே கைகையே தன்னுடைய அருள் துறந்தமையும் இங்கே இந்த கைலையிலேயே இந்த காட்சி இணைந்தமையும் பின்னணியின்னு சொன்ன வேறு காரணம் சொல்வார் சேக்கடா பெருமான் ஏப்பா தெற்கா தெருவியார் இருக்குது தெற்கதாப்பா தெற்காலி இருக்குது தெற்கு தாப்பா சில்லையம்பதி இருக்கிறது என்று சொல்லி பல்வேறு தலங்களை குறித்து இந்த பெருமான எழுந்திருக்கின்ற இந்த தலங்கள் எல்லாம் இருப்பது தென் திசை ஆதரினாலே அது மாதவம் செய்த தென் திசை என்று கூறினா திருத்தொந்தத் தான் ஆயிரம் ஆயிரம் காலத்து அரிய வரலாற்று ஒரே ஒரு பகுதியில் தெரிவதற்கு இறைவன் இவரை கருவியாக கொண்டவையினால் இவர் அவ்வாறு என்று கூறினேன் சொல்ல அவர்கள் எல்லாம் கேட்டு உண்மையில் மாதவம் செய்த தென் திசை தீவிலா திருத்தொந்தத் தொகை இவர் போதரத்தான் இவ்வாறு ஆனார் என்பதையும் ஒத்துக்கொண்டு இனி இவர் வரலாற்றை சொல்லுங்கள் என்று சொல்லப் போகிறார் அதுதான் நாம் நீக்கப் போகிறோம் திருமலையினுடைய பெருமையும் பெருமான் வீட்டில் இருக்கின்ற பெருமையும் ஒருபுறமும் இன்னொரு புறம் இந்த சுந்தரர் முற்பிறவியிலே தாம் பெற்ற அந்த அனுபவமும் அதனால் தான் அவர் மீண்டும் இந்த நிலவரத்திற்கு வருகின்றார் என்ற தோற்றுவாயும் செய்யத்தான் திருமலைச் சேர்க்க நமக்கு பயன்படுகிறது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இந்த அளவிலே நாம் திருமலைச் சேர்க்கத்தை நிமித்தோம் என்று சொல்லி